திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்பழனம் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் மீவித்து நின்று விளைந்தன வென் துயர் கழிந்தன அல்லவை பாவித்த பாவனை நீ அறிவாய்ப் பழனத்தரசே தனையடியேனை குறிக்கொள்வதே சுற்றி நின்றார் புறவங்க காவலமர கடை தலையில் மற்ற நின்றார் திருமாலுடு நான் முகன் வந்து அடி பற்றி நின்றார் பழனத்தரசே உன் பணியறிவான் உற்று நின்றார் அடியேனை குறி கொண்டருழுவதே ஆடி அண்டம் ஏழும் கடந்து போய் மேலவையோ கூடி நின்றாய் குவிமென்முலையாளையும் கொண்டுடனே பாடி நின்றாய் பழனத்தரசேயங்கொற்பால் மதியம் சூடி அடிகேனை அஞ்சாமை குறிக்கொள்வதே எரித்துவிட்டாய் அம்பினார்புறமூன்றும் உன்னே படவும் உரித்துவிட்டாய் உமையாள் நடுங்க நடுங்கெய்தவோர் குஞ்சரத்தை பறித்துவிட்டாய் பழனத்தரசே கங்கை வார்ச்சடை மேல் தரித்து விட்டாய் தரித்துவிட்டேனை குறிக்கொண்டருழுவதே முன்னியும் முன்னி முளைத்தன மூவையிலும் உடனே மன்னியு மங்கு இருந்தனை மாயமனத்தவர்கள் பன்னிய நூலின் பரிசரிவாய்பழனத்தரசேம் உன்னியும் உன்னடியேனை குறி கொண்டருழுவதே ஏந்தரத்தாய் இன்பனாய் இருந்தே படைத்தான் தலையை கா்ந்தருத்தாய் கண்ணினாலன்று காமனை காதனையும் பாய்ந்தருத்தாய் பழனத்தரசே என் பழவினை நோய் ஆய்ந்தருத்தாய் அடியேனை குறி உற்றுவைைங்கோ மாம் மகிந்துடனே உற்று கூடும் பரிசனவே பற்றி வைத்தாய் அங்கோர் பாம்பொருகை சுற்றி வைத்தாய் அடியேனை குறிக்கொண்டருழுவதே ஊறி நின்றாய் ஒன்றி நின்று விண்டாரையும் ஒள்ளழார் போரி நின்றாய் பொறையாயுயிராவி சுமந்து கொண்டு பாரி நின்றாய்ப் பழனத்தரசே பணி செய்பவர்கள் கார அடியேனை குறி கொண்டருழுவதே போகம் வைத்தாய் புரி புஞ்சடை மேலோர் புனலதனை ாய் மலையான் மடமங்கை மகிழ்ந்துடனே பாகம் வைத்தாய் பழனத்தரசே உன் பணியருளால் ஆகம் வைத்தாய் அடியேனை குறிக்கொண்டருழுவதே அடுத்து ாய் அரக்கன் முடிவாயோடு தோல் நெறியம் கிடுத்திருந்தாய் கிளர்ந்தார் வலியை கிளையோடுடனே படுத்திருந்தாய் பழனத்தரசே புலியின் நுறி ந்தாய் அடியேனைபதே சுவாமி ஆபத் சகாயர் அம்பாள் பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்